முப்பது உங்கள் அந்தஸ்து உயர்த்தக்கூடிய அமல்களை உங்களுக்கு தெரிவிக்கட்டுமா என்று கேட்டார்கள் உடனே நபி தோடர்கள் இறை தூதர் சரி என்று கூறினார்கள் சிரமமான நேரத்திலும் உழுவை முழுமையாக செய்வது மேலும் பள்ளிவாசல் பக்கம் நடப்பதை அதிகப்படுத்துவது மற்றும் ஒரு தொழுகைக்கு பின் மறு தொழுகையை எதிர்பார்த்திருப்பது ஆகியவைகளாகும் இவையே உங்களுக்கு பாதுகாப்பாகும் என்று நபி செல்லம் லாஹூ அனிஹல்ல அவர்கள் கூறினார்கள் இரண்டு ஐந்து